வணக்கம் நண்பர்களே நட்டினரின் ஹேரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி எழுபதை வழங்குவது சென்னை அரவிந்த் சென்ற பகுதியில் லூபின் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதில் பல தகவல்கள் உண்மைகள் வெளிவந்த இந்த தீய செயல்களை எல்லாம் செய்தது எலியாக இருந்த பீட்டர் பெடிகுரு என்பவன்டேல் என்ற புனைப்பெயரை கொண்டவன் சொன்னாங்க அது பல சிக்கல்கள் பல குழப்பங்களை உள்ளடக்கியது அந்த கதை அதனால் நம் தெல்ல தெளிவாக சமரியை சொல்லலாம் சென்ற பகுதியில் சொன்னது என்னென்னா முதல்ல வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த கதை ஆரம்பிக்கும் போது வால்டமோட் வந்து ஹேரியை ஏன் கொலை பண்ணணுன்னு முடிவு பண்ணான்றது இன்னும் மர்மமாகவே இருக்கு ஆனால் என்ன நடந்ததுன்னா அவன் கொலை பண்ண போகிறான் ஹேரியை கொலை பண்ண போகிறான்னு வால்டமோட் முடிவு பண்ணது தம்புள்டருக்கு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணியிருக்காரு ஹேரியோட அப்பா அம்மாவ்ட்ட சொல்லி நீங்கள் ஹேரியை மறைச்சி வைங்க நீங்களும் மறைஞ்சிருங்க உங்களை பாதுகாக்கும் ஒரு மாய தந்திரம் உள்ளது அதற்கு பெயர் அதாவது அவர்கள் மறைந்திருப்பது எங்க என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாது அதற்கு பெயர் சீக்கிரியஸ் அந்த மந்திரத்தை போட்டு சீக்ரெட் கீப்பராக டம்பிள்டர் அவர்கள் ஜேம்ஸ் ஹாரியோட அப்பா ஜேம்ஸ் மற்றும் லில்லி பாட்டர் அம்மா அவங்க இருவரின்ஸுக்கும் தெரியும் அதனால நான் கடைசி நேரத்துல ஜேம்ஸ் கன்வின்ஸ் பண்ணி சீரியஸ் நான் இருக்க வேண்டாம் வேர்ம்டெயில் என்னோட நண்பன் பீட்டர் பிடிகுரு எதிராக மாறக்கூடியவன் இருக்கட்டும் அவன் எலியாகவே மாறி இருக்கட்டும் உங்களோட சீக்கிரட் கீப்பராக இருக்கட்டும் அதனால ஒரு எலியை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ஆனால் அந்த எலி தான் கடைசியில் வாழ்டம் மோட்டை போய் காட்டி கொடுத்துருச்சு அவங்க இருந்த இடத்த அதனால தான் ஹேரியோட அப்பா அம்மா இருந்த இடத்த வாழ்டமோட் கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டுட்டான் ஆனால் ஹேரியை கொல்ல முடில சீரியஸ் ஒரு தகவல்களை சொல்லியிருக்கான் அது மட்டும் நல்ல லூப்பைனை பற்றிய கதையும் நம்ம கேட்டோம் ஸோ இப்போ நடுவில் ஸ்னேப்ஸ் வந்தாரு ஸ்னேப்ஸ் வந்து லூப்பின்காக மாசம் மாசம் பௌர்ணமி மா லூபின் லூப்பின் உயர் உல்ஃபார் வரும்போது யாரையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக அவர் ரூம்லேயே தூங்கும்படி ஒரு போஷன் ஒரு மருந்தை செய்து வைத்திருந்தார் இன்று அந்த பௌர்ணமி தினம் வந்தது அது லூப்பின்க்கு கொடுக்கலாம் அந்த மருந்துன்னு லூப்பினோட ரூம்க்கு ஸ்னேப்ஸ் வரும்போது லூப்பின் வைத்திருந்த அந்த மேப் அந்த ஹாக்வர்ட்ஸ் மேப் லூப்பினே செய்த மேப் அனுமதி அப்ப ஹாரி ஹெர்மியான எல்லாம் அவரை தாக்கி மயக்கம் போட வச்சிட்டாங்க தொடரலாம் நான்தான் நேரத்தில் என்னதான் இருந்தாலும் அந்த மாறுற டைம்ல நான் ரொம்ப உக்கரமா இருப்பேன் அந்த டைம்ல சீரியஸ் பிளாக் விளையாட்டத்தில் நம்ம ஸ்னேப்ஸை கூப்பிட்டு வந்து எங்கிட்ட மாட்டி விட்டுட்டான் அப்ப ஜேம்ஸ் காப்பாத்தினாரு நம்ம கதையை நிப்பாட்டிருந்தோம் வச்சு எங்கிட்ட வந்து காப்பாற்றி கூட்டு போனாருன்னு இப்ப இந்த விழுந்து கடக்கிறாரு சரியா ஆனா டம்புளர் என்னை சேர்க்கும் நான் இப்படிமா இப்படி செய்வேன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து வேர்வோல் பண்றத ரகசியமாக வச்சிருப்பேன் எந்த சொல்ல மாட்டேன் எனக்காக அவங்க அனிமல்சா மாறனது கூட டபுள் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என் மனசுல இந்த குற்ற உணர்வு என்னுடைய நோய் மற்ற யாரையும் பாதிக்காது அப்படின்னு சத்தியம் பண்ணி தான் இந்த ஸ்கூல்களை வந்தேன் அதனாலதான் நான் இன்னைக்கு வரைக்கும் டபுள் இருக்கிட்ட சொல்லல எனக்கு இப்ப கூட அவருக்கு தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு எனக்காக மூணு பேர் அனிமாகியா மாறினது எதுவுமே ப்ரொஃபஸர் டபுள் இருக்கு தெரியாது அவருக்கு நான் செஞ்ச ஒரு துரோகமாக தான் நினைக்கிறேன் இப்படி மூணு பேரை மாத்தினது என்னுடைய நோய் அவ தாக்கம் அவங்களுக்கும் பரவியிருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சொல்லி அவங்க தங்கனையே மிருகமாக மாத்திருக்காங்க எனக்கு அதெல்லாம் நினைச்சிடணும் கவலையா தான் இருக்கு இந்த ஸ்னேப்ஸ் கொண்டு வந்து இந்த மருந்த கூட இன்னைக்கு குடிக்கணும் குடிக்கணும் ஆனால் ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டு இருக்காரு இன்னும் சொல்லி முடிச்சுட்டு நம்ம பொறுமையாக குடிப்போம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த வேம் டெய்ல் பையன் எங்கூட ஃப்ரெண்டாக தான் இருந்தான் ஆனா எங்களுக்கே தெரியாம வாழ்டமோட்டோட உழவாலியா மாறியிருக்கான் அது எப்படி எப்ப மாறனா அதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் இருக்குமே பார்த்ததே இல்ல அப்படின்னு ராண் சொல்றான் இல்ல நீ குடு நீ கொடுத்தா அது எப்படிப்பட்டது நான் காட்டுறேன் ஐயோ இது என்ன செய்ய போறீங்க உம் அத மனுஷனா மாறுற மந்திரத்தை போடுவேன் அது உண்மையிலேயே எலியா இருந்தா அதுக்கு ஒாது அது மனுஷனா இருக்கு அந்த இருந்தா கண்டிப்பா அது மாறும் எந்த பாதிப்பும் ஏற்படாது ரொம்ப நல்ல எலி நான் பன்னெண்டு வருஷமா வளர்த்திருக்கேன் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா நீ மூலம் எலியை கூடு அப்படின்னு ரான் ரொம்ப தயக்கத்தோட அந்த எலிய குடுக்கிறான் மாற கடவுது அப்படின்னு லூபின் சொல்லுறாரு எலி திடீர்னு துடிச்சுது அது வந்து ராணு உயிருக்கா துடிக்குதுன்னு நினைச்சு ஆன்னு கத்துனா பட் அது வந்து பயத்தனால துடிச்சிருக்கு கொன்னிச்சு எலி அப்படி மிட் ஏர் அப்படி காட்டில் அப்படி ஃப்ரோஸ் ஆகி அப்படியே நிக்குது அப்படி திரட்சி அப்படியே நிக்கிறது அப்படி கொன்னையும் கழிச்சு அவங்க எல்லாரும் முன்னாடி அதிசயக்கப்பட்ட அதிசயிக்கத்தக்க ஒரு மாறுதல் நடக்குது இதோட கழுத்து நீழுது தலையெல்லாம் பெருசாவுது உடம்பெல்லாம் நீழுது வால் மறையுது கொஞ்ச கொஞ்சமா உருவம் பெருசாயி பெருசாய் மனுஷனா மாறுது கடுப்பாய் கத்துது அது இவ்வளவு நாளா சந்தேகப்பட்டது உண்மை ஊர்ஜிதமானு ஒரு குள்ளமான ஒரு மனிதன் வாங்கியும் ரொம்ப நாளாச்சு பார்த்து எ நம்பாதன்பாத ஒரு மாதிரி வந்த மாதிரியே மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி அந்த என்றான் நிச்சயமா நான் உண்மைதான் நம்புவேன் பீட்டர் நீ உண்மைய சொல்லு நீ செத்தது மா நடிச்சி கொடுத்துட்டு அப்புறம் ரோட்ல எல்லாரும் நான் தான் காட்டி கொடுக்க முன்னாடி கத்திட்டு நீ தானதான் எல்லா நாப்பது பேரையும் நினைச்சியா இல்ல இல்ல நான் அப்படி செய்யல நீதான் செஞ்சு காலம் கூட எனக்கு சந்தேகமா இருந்தது பின்னாடி வந்து அப்பா அம்மா காட்டி கொடுத்துட்ட நடு ரோட்ல என்ன சேஸ் பண்ற மாதிரி கத்தனா நான் தான் இவனை பண்ணி போயிருந்தேன் இவனை பிடிச்சு கொடுக்கணும் தான் போயிருந்தேன் இவன் மாட்டிக்கு போறது தெரிஞ்சா அதுக்கப்புறம் தாவரல தண்ணத்தானே துண்டிச்சுட்டு மந்திரக்கோள் வச்சு பின்னாடி என்ன இப்படி எல்லாம் சொல்ற இல்ல இல்ல சரி அப்படி நீ செய்யலன்னு வச்சுப்போம் அப்பயும் இவ்ளோ நாளா முழு மனுஷனா இல்ல ஏன் எலியாவே பன்னெண்டு வருஷமா இருக்கிற ராண்கிட்ட அவனால பீட்டர் பதில் சொல்ல முடியாது ஏதோ சக்திய போதிச்சிருக்கார் நீ அவர் பல சக்திகள் வந்துருக்கு என்னோட சொன்னோட அடிமையா உன் தலைவன் பேரு சொன்ன ரொம்ப பயப்படுற எனக்கு பலசாலிகளுக்கு அவங்களோட நிலல்ல இருக்கணும் புத்தி உனக்குதான் முதல்ல எனக்கும் லோபின்க்கும் ஜேம்ஸ்க்கும் கூடவே அடிமையா இருந்த அதுக்கப்புறம் வாழ்டமோட்டோட அடிமையா மாறிட்ட குழப்பயிலே அப்ப நீ எப்படி தப்ப நாயா நான் எடுத்து காட்டின ஒரு வருஷம் முன்னாடி வந்த நியூஸ் பேப்பர் ரானோட குடும்பம் அப்பா மேஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மிகப்பெரிய பதவியில இருக்காருல அவரோட ஃபேமிலி அவரோட பயோகிராபி வச்சு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்தது அதுல ராணோட போட்டோவை பார்த்தேன் பாக்கெட்ல இந்த எலி இருந்துச்சு சாதாரண எலி இல்லை அதே கட்டவர்கள் இல்லாத எலி என்ன கொலை பண்ண வரும்போது தன்னை தானே அதே எலி அப்பவே எனக்கு தோணிச்சு ஐயோ ஹாரியோட ஃப்ரெண்டா இருக்கிற ராண் பாக்கெட்லேயே நீ இருக்கிற ஒரு நாளைக்கு எப்பயுமே ஹாரிக்கு ஆபத்து வரும் ஹர்மியானி அடிமைகளும்டதா இருந்த அழிந்ததுக்கு அப்புறம் அவனோட சக்தி எல்லாம் உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் கைது செய்யப்பட்ட வச்சுதான் அப்பா அம்மாவை தாக்கி ஹாரிய கொல்ல பண்ண போனான் அங்கதான் அவனோட அழிவும் நடந்தது அதனால வால்டமோட் தப்பான தகவல் சொல்லி அவ மிக பலசானியான அடிமை அவா உன்ன எப்ப கையில கிடைச்சாலும் சொல்லிட்டு இருந்தா அது நீ துடிக்கிறத பார்த்து அனுபவிச்சு அனுபவிச்சு கொள்ளுவான் அவளை மாதிரி எத்தனையோ அடிமைகள் உன்ன சுத்த உன்னை எப்படா நீ கையில மாட்டுவாங்க பொய் சொல்லி பேரையும் தெரியுமா உதாரணம் இழந்தாருன்னு தேடிட்டு இருக்காங்க உனக்கே தெரியாம நீ வாழ்மோட்டுக்கு அழிவை தேடி கொடுத்திருக்கா இருந்த சொல்றா நம்பாதேஸ் அப்படின்னு லூபின் கேக்குற நீங்க தப்பிச்சு எப்படி இந்த ஸ்கூல்குள்ள நினைஞ்சிங்க கண்டுபிடிக்க முடியும் நாயை கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் நான் இந்த நாய் ரூபத்தில் வந்தேன் இந்த ஸ்கூலுக்குள்ள தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தேன் மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்பப்போ ஹாரி மலர்ந்த பாசத்தால அவனை பார்க்க அவனை பிரிட்டிஷ் விளையாடும் போது அவனை பார்க்க நாய் ரூபத்தில் வந்த அது யாருக்கும் தெரியாது இந்த குக்ஷன்ஸ் பூனை மட்டும் எனக்கு தெரியும் அப்ப ஹாரிகேகா அப்ப எதுக்கு சீரியஸ் நீங்க பாஸ்வேர்டை திருடிட்டு வந்து ரூம் குள்ள நுழைஞ்சிங்க எதுக்கு லேடிய அட்டாக் பண்ணீங்க எதுக்கு ராண கத்தியால மிரட்டினீங்க எல்லாத்துக்கும் எழுப்பையில கொல்றதுக்கு தான் எனக்கு வேற ஒண்ணும் இல்ல என்னோட ஒரே நோக்கம் இந்த பச்சை துரோகிய கொலை பண்ணும் அதுக்காக தான் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தேன் அதுக்காக தான் ரூம் குள்ள எல்லாம் செஞ்சேன் நடுவில் என் கூட சேர்ந்துக்குச்சு அது ரொம்ப பூனைகளே அறிவாளியான மிருகம் அது இந்த எலியாலே இருந்தது பாஸ்வேர்டிருடி மறந்துடறான்னு சொல்லி எழுதி எழுதி வச்சிருந்தான் அந்த பாஸ்வேர்டு எழுதி கொடுத்தது அதை வச்சு ராண்கிட்ட கத்தியால மிரட்டி அவன் பாக்கெட்ல இருக்க இந்த எலிப்பில எடுத்துட்டு போயிடலாம் தான் வந்தேன் அதுக்குள்ள அவன் கத்தி ஊற கூட்டிட்டான் அதனால தப்பிச்சு போக வேண்டியதாச்சு கடும் என்ன சொல்லேகம் அமலை பயம் வந்ததுன்னா எளிய கொல்லணும்னா எலியே நடுல ஓடி போச்சே தண்ணத்தானே அடிச்சுக்கிட்ட மாதிரி பூனை தாக்கின மாதிரி ரத்தம் ரத்தத்தான் தெரிக்க வச்சுட்டு கட்டுல இருந்து அந்த ரூம் ஓடி போச்சே ஆமா… இந்த பிடிக்க தான் வரல துண்டிச்சுட்டு உயிருக்காக ஓடினவனுக்கு இது பெரிய விஷயம்ல ஹரி நான் உன்னை எப்பயுமே கொலை பண்ணதான் நினைக்கவே இல்ல உன்னோட அப்பா அம்மாக்கு அடுத்த நிலையில இருக்கிறவன் உன்னோட காட் பாதரா தம்பிடராலும் நியமிக்கப்பட்டவள அதீத பாசம் உள்ளவ நீ எப்பயுமே நல்லா இருக்கணும் நீ நல்லா குட்டி சொல்ல அதுக்காகத்தான் வந்தி சீரியசல்ல ஹாரி நம்பிட்டான் இத நம்ம பாத்தன ஹாரியோட முகத்தை பாத்தனே குறைய பயம் சொல்லு நம்ம பாதிங்க நம்ம பாதிங்க இவன் இப்படி ஏமாடி மோசக்காரன் ஏமாத்திரம் நான் இல்ல நான் அப்படி செய்யல கடைசியில ஹாரிக்கிட்டான் ஹரி ஹரி உனக்கு தெரியாது நான் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தேன்னு உனக்கு தெரியாது உன்னோட அப்பாவுக்கு தெரியும் அப்பாக்கு நான் எவ்வளவு பெரிய நண்பன் தெரியுமா அவரு என் நிலைமை புரிஞ்சிருந்தா என்ன கொல்ல மாட்டாரு என்னை விட்டுவாரு மன்னிச்சு நீ உன்னை பார்த்தா அப்பா மாதிரியே இருக்கா நீ ஹாரி கிட்ட பேசுறியா அவங்க பேசுற தகுதி கொண்டு இருக்கா அப்படின்னு சீரியஸ் இழுத்துட்டு போறாரு தவிச்சதுக்கு அப்பா இப்ப எடுக்கிறாரு நிறுத்துங்க அப்படின்னு ஹாரி சொல்றான் இவனை கொல்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது அந்த டிமண்டர்ஸ் தான் இருக்கு இந்த பாவிய கொண்ணு உங்களோட கை கால்களை நீங்க நாசப்படுத்திக்க வேண்டாம் நான் உண்மை இருக்கிற கருணையினால சொல்லல உன்ன மாதிரி ஒரு பாவிய கொண்ணு ப்ரொபசர் லூப்பின் சீரியஸும் கொலகாரணங்களாகி ஜெயில போக நான் விரும்பல உன்ன நீ ஒரு குற்றவாளி தோகி உன்ன மினிஸ்டர்ஸ் கையில நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு ஹரி சொல்றான் சீரியஸ்க்கு என்ன சொல்றேன்னு தெரியல அப்போ சரி ஹரி அப்படின்னு லூப்பின் சொல்றாரு இவனை கட்டிடலாம் இவனை நானும் சீரியஸும் மந்திர கட்டுகளால் கட்டி எடுத்துட்டு போறோம் இவனை மினிஸ்டர் கையில ஒப்படைச்சிடலாம் நீ என் கூட வா ப்ரொபசர் நான் மந்திரத்தால கட்டி பின்னாடி கூட்டிட்டு நீ பின்னாடியே வா அப்படின்னு லூப்பின் சொல்றாரு அங்கிள் பொ அவங்க வீட்டுல தங்க தேவல ஆமா எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு அங்க இனிமேல் நீ லீவு நாட்கள்ல தங்கிக்கலாம் ஐயா ஜாலி அப்படின்னு ஹாரி சந்தோஷமா சொல்றான் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எல்லாரையும் சீரியஸ் சொல்றத மினிஸ்டர் அபிஷியல்ஸ் எல்லாம் நம்புறாங்களா பிடிச்சி குடுக்கறாங்களா வாழ்டமோட்டோட சர்வெண்ட் இன்னைக்கு தப்பிச்சு போறதா நம்ம டெல்லாணி ஆர்டர் சொன்னாங்களே அந்த ஆர்டர் என்ன ஆகுறது இதெல்லாம் பாக்கணுமா அடுத்த பாகங்களில் பாக்கலாம் நன்றி